ம் பிரபித்தய தோற்றவேத்தைமுதிரா கிருஷ்ணா நம சுவூத்தம் மாஜத்தேகி வனோ மயி வகவன் ஸ்ரீஷ்ணர் தியானத்தினுடைய பிரயோஜனத்தை உபதேசம் பண்ணுகிறார் அத்வைத்த ஆத்மஸ்வரூப தியானத்தினுடைய பிரயோஜனம் இது சர்வூதஸ்திதம் மாம் ஏகத்துவம் யஸிதன் பஜதி அப்படி படிக்கணும் சர்வூதஸ்திதம் ஏகத்துவம் மாம் அனைத்து உயிர்களிலும் ஒன்றாக இருக்கின்ற எண்ணெய் இதைத்தான் நாம் சொல்கிறோம் கடல் என்ற சொல்லுக்கு இருப்பாகவும் அலைகள் என்ற சொல்லுக்கு இருப்பாகவும் இருக்கின்ற தண்ணீரை போல அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அல்லது ஒவ்வொரு கட்டடத்திற்குள்ளும் இருக்கக்கூடிய ஆகாசத்தை போல ஆகாசம் ஒன்றேயாக இருந்தாலும் கட்டிடங்களும் பாத்திரங்களும் பலவாறாக தாரதமியம் ஏற்றத்தாழ்வு உடையதாக இருப்பதால் ஒன்று அஞ்சு லிட்டர் பிடிக்கும் ஒன்று பத்து லிட்டர் பிடிக்கும் ஒன்று அரை லிட்டர் கூட பிடிக்காது ஆனாலும் எல்லாத்துக்குள்ளையும் ஒரே ஆகாசம் இருப்பதை போல அனைவருள்ளும் தூய உணர்வு ஒன்றே இருக்கிறது இந்த இடத்துல மாமன் பகவான் சொல்றது என்னைன்னு சொல்றத தூய உணர்வைன்னு புரிஞ்சுக்கணும் அனைத்து உயிர்களிலும் ஒன்றா இருக்கும் எண்ணெய் சார்ந்திருந்து அதாவது சார்ந்திருந்ததுன்னா இந்த இடத்துல நன்கு உணர்ந்துன்னு அர்த்தம் சம்யக்கு அபரி அபரோக்ஷீகிருத்திய அப்படின்னு சொல்லணும் நன்றாக அதை உணர்ந்து கொண்டு யார் வழிபடுகிறானோ அதாவது இந்த இடத்துல பகத்தின்னு சொன்னால் தியானித்து அந்த தியானத்தில் வெற்றி அடைந்த தன்மை சர்வதா வர்த்தமானோப்பி ச யோகி மயி வர்த்தத்தை சகா யோகி சர்வதா வர்த்தமானோப்பி அந்த இந்த இடத்துல யோகினா ஞான யோகி தியானத்தில் வெற்றி பெற்றவன் சர்வதா வர்த்தமானோப்பி சர்வதானா எந்த வகையான வாழ்க்கை முறையில் இருந்தாலும் சரி அவன் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ இல்லை சாதாரண மனிதனை போன்ற வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாலும் சரி அவன் இறைவனிடத்திலேயே இருக்கிறான் இந்த இடத்துல மயின்னு சொன்னால் முக்தி நிலை அந்த முக்தி நிலையிலேயே இருக்கிறான் முக்தி நிலைங்கிறது உபச்சாரமாக சொல்கிறோம் முக்தி தான் நம்முடைய உண்மையான நிலை இந்த உடல் வாழ்க்கை நிலை என்பது ஒரு மாயத்தோற்ற நிலை இந்த நிலைங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும் ஆக சகாயோகி சர்வதா வர்த்தமானோப்பி சர்வதான்னு சொன்னால் எத்தகைய தர்மமான வாழ்க்கை முறைன்னு அர்த்தம் இல்லறமாக இருந்தாலும் சரி துறவரமாக இருந்தாலும் சரி காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் சரி காரியங்களை செய்யலைன்னாலும் சரி ஏற்கனவே நாம் நாலு அஞ்சு அத்தியாயங்களில் இதை பற்றி பார்த்துருக்கோம் ஆத்மா அகர்த்தா அபோக்தாங்கிற ஜானத்தோடு இருக்கிறவன் நிறைய சொல்லியிருக்கோம் அந்த அர்த்தத்தில் இதை புரிந்து கொண்டு முதல் ஸ்லோகத்தையும் இதுக்கு முதல் சொல்லப்பட்ட ரெண்டு ஸ்லோகத்தையும் நன்றாக மனசில் வச்சுக்கணும் அதெல்லாம் வைத்துக்கொண்டு இதை திரும்பவும் ஐக்கியம் பண்ணுறார் பரமாத்மாவும் ஒன்று என்கிற கருத்து இந்த மூன்று ஸ்லோகங்களிலே தெளிவாக உபதேசிக்கப்பட்டிருக்கிறது ஏ நாம் நன்கு உணர்ந்து கொள்வதற்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நம் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் சர்வூதம் ஏகத் வர்த்தமான